வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு டென்மார்க் வானியலாளர் ஒலே ரோமர் அவர்கள் ஒளி லைட் ஒளியின் வேகத்தின் முதலாவது அளவீட்டை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு வடக்கு கரோலினா ஐக்கிய அமெரிக்காவின் பனிரெண்டாவது மாநிலமாக இணைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஒலி சவுண்ட் ஒளியை பதிவு செய்யவும் கேட்கவும் உதவக்கூடிய ஃபோனோகிராப் என்ற கருவியை தாம் கண்டுபிடித்துள்ளதாக தாமஸ் அல்வா எடிசன் அவர்கள் அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆற்றலுக்கும் திணிவுக்கும் இடையேயான தொடர்பை விளக்கும் ஆய்வு கட்டுரையை ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் அவர்கள் வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இந்தியா விடுதலை அடைந்த பின்னர் முதல் முறையாக அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தையுடன் வெளியிடப்பட்ட முதல் அஞ்சல் தலையின் விலை மூன்றரை அனாவாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீனாவின் மக்கள் விடுதலை இராணுவம் இந்தோ சீன போரில் போர் நிறுத்தம் செய்வதாக ஒருதலை பட்சமாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவின் முதலாவது ஈரடுக்கு உளவு ஏவுகணை நைக் அப்பாச்சி ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது ஆர்பனெட் தொடர்பு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒக்கினாவா தீவை மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு ஜப்பானிடம் ஒப்பந்தம் அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நெக்ஸனுக்கும் ஜப்பான் பிரதமர் ஐசாக்கு சாட்டோவுக்கும் இடையில் வாஷிங்டனில் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வங்காள தீவிரவாத குழுவான முக்திவாகினியின் உதவியுடன் இந்திய படைகள் கரிப்பூர் என்ற இடத்தில் பாகிஸ்தான் படைகளை தோற்கடித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழீழ தேசிய கொடி உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு புலிகளின் குரல் வானொலி தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உக்ரைனில் அரசுத் தலைவர் விக்டர் யானுகோவிச் உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றிய உடன்பாட்டை இடைநிறுத்தியதை அடுத்து அங்கு பெரும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜிம்பாபே அதிபர் பதவியை ராபர்ட் மொகாபே அவர்கள் ராஜினாமா செய்தார் முப்பத்தி ஆண்டுகள் அவர் இந்த பதவியில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஓல்ட் டயர் பிரான்ஸ் வரலாற்றாளர் மெய்யியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சரோஜினி வரதப்பன் தமிழக சமூக சேவகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு த இராசலிங்கம் இலங்கை தமிழ் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹெலன் ஆங்கில பர்மிய இந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு ஆனந்தி பென் பட்டேல் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கே கோவிந்தராஜ் இலங்கையின் மலையக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு உத்தமி இந்தோனேஷிய எழுத்தாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வலையட்டூர் வெங்கையா இந்திய கல்வெட்டு வரலாற்றாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சர் ராமன் நோபல் பரிசு பெற்ற இந்திய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டு தி செட்டியார் இந்திய வழக்கறிஞர் அரசியல்வாதி விடுதலைப் போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மால்கம் ஆதிசேஷையா இந்திய கல்வியலாளர் பொருளியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற பாகிஸ்தான் ஆங்கிலேய இயற்பியலாளர் இந்நாளின் சிறப்புகள் மரியாவை காணிக்கையாக அர்ப்பணித்தல் கிறிஸ்தவ மதத்தில் இடம் இடம்பெறுகிறது உலக தொலைக்காட்சி தினம் தமிழ் இழத்தில் தேசிய மாவீரர் வாரம் ஆரம்பம் மற்றும் பங்களாதேஷ் நாட்டில் இராணுவ தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே